செல்லும் அவர்கள் கூறினார்கள் நான் கூறாத ஒன்றை நான் கூறியதாக யார் கூறுவாரோ அவர் நரகத்தில் தன் இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளட்டும் இதை சலமார்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்